வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா உங்களுக்கு உதவி நீங்களே குட்டாள்களின் துணை உதவியாகாது ஆம் உங்களுக்கு உதவி நீங்களே குட்டாள்களின் துணை உதவியாகாது என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்